தலைப்பு முப்பது மாதிருக்கும் பாதியனை மன்னன் புகழ்ந்து ஏற்றல் அந்த கணமே நித்திரை நீங்கி எழுகின்றது போல் இளங்கன்றானது உயிர் பெற்று எழுந்து தன் தாய் பசுவினத்தில் சென்றது மந்திரியும் புதல்வனும் உயிர் பெற்று எழுந்து ஆண்டவனை வணங்கி அருகே மலர்ந்த முகத்தோடு வந்தனை செய்து கொண்டு மகிழ்ந்து நின்றார்கள் அது கண்டு அந்நகரத்திலுள்ள ஜனங்களும் மற்றவர்களும் தம்மை அறியாத பெரு கலியுடையவர்களாய் சிலர் அற்புதம் அற்புதம் அற்புதம் அற்புதம் என்று ஆடினார்கள் சிலர் பன்னிய பூசை பழித்தது பழித்தது என்று பாடினார்கள் சிலர் சூரியகுலம் தோன்றியது தோன்றியது என்று துதித்தார்கள் சிலர் துக்கம் நீங்கியது சுகம் கிடைத்தது என்று துள்ளினார்கள் சிலர் குறையெல்லாம் தீர்ந்தது குறையெல்லாம் தீர்ந்தது என்று கொண்டாடினார்கள் சிலர் கும்பிட்ட தெய்வம் குறுக்கே வந்தது என்று குதித்தார்கள் சிலர் எம்பெருமான் எதிர்பட்டால் என்ன முடியாது என்று எக்களித்தார்கள் சிலர் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு ஒரு காதம் மட்டும் திரும்பினார்கள் சிலர் கலக்கம் தீர்ந்தது களிப்பு வந்தது என்று கைகொட்டினார்கள் சிலர் தோல் தட்டி கொண்டும் தொடை தட்டி கொண்டும் முகரோபங்களை முறுக்கி கொண்டும் முகமலர்ந்து கொண்டும் உடல் நிமித்தி கொண்டும் உலாவி நின்றார்கள் சிலர் வாழ்வு வந்தது என்று மனம் பூரித்தார்கள் இப்படி அவரவர்களும் அளவில்லாத ஆனந்தமுடையவர்களாய் இழந்துவிட்ட பொருள் எதிர்வரப்பெற்றவர்கள் போல் சந்தோஷ கோஷம் செய்து நிற்க மனு சக்கரவர்த்தியானவர் கங்கையும் இளம்பிறையும் விளங்குகின்ற சடாமகுடத்தையும் திருபுண்டரமும் திலகமும் திருநோக்கும் விளங்குகின்ற நெற்றியையும் அருள்ததும்பி வழிகின்ற திருநோக்கங்களையும் சங்கு குண்டலமணிந்து தாழ்ந்த செவிகளையும் நறுங்குமிழ் போன்று விளங்குகின்ற நாசியையும் வேதமாகிய தெல்லமுதத்தை கொள்ளை கொண்டுண்ணும்படி அன்பர்களுக்கு அருளி செய்கின்ற செம்பவளம் போன்ற திருவாய் மலரையும் வானவர்க்கு உயிர் கொடுத்த மணிகண்டத்தையும் கொன்றை மாலையணிந்து குளவரைகள் போல் உயர்ந்த திருத்தோள்களையும் மானும் மழுவும் வரதமும் அபயமும் கொண்ட மலர்கரங்களையும் சிவந்து மெல்லென்று திருவருள் படுத்து ஆனந்தமொழி பத்தர்கள் மனத்தில் தித்தித்திருக்கும் பாதமலர்களையும் செம்பவள மலை போன்ற திருமேனியையும் பச்சை கொடி படர்ந்தது போன்று பார்வதியார் மகிழ்ந்து விளங்குகின்ற பாகத்தையும் கண்குளிர கண்டு களிப்படைந்து ஆனந்த நீர் ஊற்று நீர் போல சுரந்து சுரந்து விழுந்து விழுந்து மார்பி வண்டலாடவும் உடல் குழைந்து பட விதிர் விதிர்த்து சிலிர் சிலிர்த்து மயிர் கூச்செறிந்து மனம் கனிந்து கனிந்து கசிந்து கசிந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து படபடவென்று பதறி பதறி உருகி உருகி ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தி அழுந்தி பரவசமாகியும் சிவசங்கர சிவசங்கர சிவசங்கர சிவசங்கர சிற்பர தர்பர சிற்குண சிம்மய சிவசிவ என்று வாய்நீர் சுரந்து பாடி பாடி நாக்குழறி தழும்பேறியும் அரஹர என்று ஆனந்த கூத்தாடியும் தண்டுபோல் அனந்த முறை கீழே விழுந்து விழுந்து வணங்கி உடம்பிற் புழுதியாடியும் குளிர்ச்சி பொருந்திய சந்திரபிம்பம் போன்ற முகத்தின்கண் முத்து மாலை அணிந்தது போல வியர்வை அரும்பி இளநகை தோன்றி மலர்ந்து விளங்க கைகளை கூப்பி சிரசின் மேல் வைத்துக்கொண்டு அன்பே வடிவமாகி நின்று பிரமன் முதலாகிய பெரிய தேவர்களெல்லாம் அறிய தவம் செய்தும் கனவினும் காண்பதற்கு அருமையாகிய கடவுளே அன்பு அணுவளவும் இல்லாத அடியேனுக்கு அருமையாகிய திருமேனியை நனவிலே எளிதாக காட்டியருளிய தேவரீர் பெருங்கருணையை என்னென்று துதிப்பேன் பொய் உலகத்தை மையென்று நம்பி புண்மையாகிய போகத்தை விரும்பி புவியாண்டு மீளான் அறகில் விழத்துணிந்திருந்த அஞ்சானத்தை உடைய அடியேனையும் ஒரு பொருளாக திரு கொண்டு காட்சி கொடுத்துருளிய கருணை கடலே கண்ணுண் மணியே கரும்பின் சுவையே கற்பக கனியே கருணாநிதியே தேவரியீர் திருவருட்பெருமையை என்னென்று சொல்வேன் யான் என்கின்ற ஆணவப்பேயும் எனது என்கின்ற இராட்சதப்பேயும் மாயை என்கின்ற வஞ்சகப்பேயும் பெண்ணாசை என்கின்ற பெரும் பேயும் மண்ணாசை என்கின்ற மானிடப்பேயும் பொன்னாசை என்கின்ற பொல்லாப்பேயும் குரோதம் என்கின்ற கொல்லிவாய்ப்பேயும் உலோபம் என்கின்ற உதவாப்பேயும் மோகமென்கின்ற பேயும் மதம் என்கின்ற வழக்காரப்பேயும் மாச்சரியம் என்கின்ற மலட்டுப்பேயும் மனப்பேயோடு கூடி இரவும் பகலும் ஆட்டம் ஆடியாடி இழக்கின்ற அடியேனை காத்தருள திருவுள்ளம் இறங்கி தரிசனம் அருளி துன்பத்தை நீக்கி இன்பத்தை அளித்த எம்பெருமானே என் ஆண்டவனே என் தந்தையே என் தாயே என் குருவே என் தெய்வமே என் குலதெய்வமே என் உயிர் துணையே என் அறிவுக்கு அறிவாகிய இறைவனே தேவரீர் திருவடிப்புகழை வேதங்களும் அறியாது விழித்து தேடி தேடி இழைக்கின்றனவென்றால் கிருமி கீடங்களிலும் கீழ்பட்ட அசேதனாகிய அடியேன் எப்படி அறிந்து துதிப்பேன் தேவரீர் திருவடி காட்சி பளிக்கும்படி செய்வித்த இந்த பசுவுக்கும் கன்றுக்கும் என்னை அடிமையாக கொடுப்பேன் அல்லது வேறென்ன கைமாறு செய்வேன் தேவரீர் திருமேனிக் காட்சி காரணமாகிய வீதி என்னும் புத்திரன் இன்றுதான் எனக்கு புத்திரனாயினான் தேவரீரது திருவருட்கோலத்தை காணப்பெற்ற அடியே எனக்கு இனி என்ன குறையிருக்கின்றது அன்பர்களுக்கு இன்பமளிக்கின்ற ஆண்டவனே தேவரீர் கிருபா நோக்கம் செய்ய பெற்று உடல் பூரித்தேன் உள்ளம் குளிர்ந்தேன் உயிர் தழைத்தேன் பசுங்கன்றும் மந்திரியும் மைந்தனும் உயிர் பெற்று எழுந்திருக்கவும் வரம்பெற்றேன் வாழ்வடைந்தேன் துக்கமெல்லாம் நீங்கினேன் சுகப்பட்டேன் மனத்துக்கு அடங்காத மகிழ்ச்சி கொண்டு நின்றேன் இனி அடியேனுக்கு தேவரீர் திருவடி நடத்து தவறாத தியானமும் சலியாத அன்பும் தந்தருளி என்னை அடிமை கொள்ள வேண்டும் குற்றம் செய்தாலும் குணமாக கொள்கின்ற குணக்குன்றே பன்றி குட்டிக்கு முளை கொடுத்த பரம்பொருளே புலி முலையை புல்வாய்க்கு ஊட்டிய புண்ணியமூர்த்தியே கல்லடிக்கும் வில்லடிக்கும் கருணை புரிந்த கருத்தனே திருவாரூர் பூங்கோயிலில் எழுந்தருளிய தியாகராஜ பிரபுவே போற்றி போற்றி என்று தோத்திரம் செய்து தொழுது நின்றார்